சத்தே பௌத்ர கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோனி சுகாச்சாரியருடைய திருத்தந்தையார வேதவியாசர் சுகருக்கு பாகவத புராணத்தை சொல்லி வைத்தார் அவரேதான் மகாபாரதத்தை இப்பூவுலகத்தாருக்காக ஈந்தார் பாரத பஞ்சமோ வேதான் கொண்டாடப்படுகிறது சாமம் அதர்வம் இந்த நான்கு வேதங்கள் போதாதென்னு வேதத்தினுடைய பொருளை விரித்துரைப்பதற்காக ஐந்தாவது வேதமான பாரதத்தை வேதவியாசர் இயற்றி அப்ப வேதத்தில் இருக்கும் அதே அர்த்தங்கள் தான் விளக்கப்படுகிறது வேதத்தினுடைய கருத்துக்களை நன்குணர்ந்த மகாஜானியான விதுரன் விருத்தராஷ்டனுக்காக கலங்கிய உள்ளத்தை தேற்றுவதற்காக உபதேசிக்கிறான் பண்டிதன் ஆறுன்னு கேட்டால் மெத்தப்படித்தவன் பதில் கூறுவோம் அப்படி அல்ல என்னென்ன ஒழுக்கத்தின் வழி யார் இருக்கிறானோ அவனே பண்டிதன் சான்றோன் என்று கொண்டாடப்படுகிறான் பண்டிதனுக்குண்டான இலக்கணங்களை அடையாளங்களை சொல்லிக்கொண்டு வருகிறான் இதன்படி நாம் ஒத்தொத்தருமே வாழ்ந்துள்ளான் நாம் கடந்த நாள் சந்திக்கும்போது நம் இலக்கு யாது என்பதை எவன் சரிவர வரையறுத்து கொள்ளுகிறானோ அவனே பண்டிதன் என்று கண்டோம் நாம் அடைய வேண்டிய இடம் ஏது அதுவே தெரியாமல் நம்ம பேருந்தில் ஏறுட்டோம் புகை ஏறுட்டோம்னா என்ன லாபம் நீர் எங்கே போறீன்னு கேட்டால் இன்ன இடத்துக்கு போன்னு சொல்ல தெரியணும் ஒரு இடத்துக்கு பொறப்பா எங்கே போகிறோன்னு தெரியணும் இலக்கே இல்லாமல் தெரிவது கூடாது பயனில்லாததை செய்யக்கூடாது ஆகையால் புருஷார்த்தத்தை வரையறுத்துக் கொள்வீர் அப்போதுதான் பண்டிதன் ஆகிறீர் என்று சொல்லப்பட்டது புருஷார்த்தம் மூன்று வகைங்கிறதையும் பார்த்தோம் ஐஸ்வர்யம் கைவல்யம் பகவதாப்தி என்று மூணு புருஷார்த்தங்கள் ஐஸ்வர்யம் உலகத்த இன்பத்தை துய்த்தல் கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெவறிய அளவில்லா சிற்றின்பம் மிக தாழ்ந்த இன்பமாக கண்ணால் காண்டல் காதால் கேட்டல் முதலான இன்பங்கள் இவற்றத்தான் ஐஸ்வர்ய அனுபவம்னு சொல்லுகிறோம் ஐஸ்வர்யம்னா பணம் செல்வம் ஐஸ்வர்ய அனுபவம்னா செல்வத்தின் அனுபவம்னு பொருள் பட ஆனா இங்க செல்வத்தின் அனுபவம்னா பணத்தின் அனுபவம்னு சொல்லப்படவில்லை புலன்களின் அனுபவம்னு தான் ஏன்னா செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கண்ணால் பார்த்து தான் அனுபவிக்க முடியும் காதால் கேட்டு தான் அனுபவிக்க முடியும் வாயால் பேசித்தான் அனுபவிக்க முடியும் பணக்காரங்கிறதுக்காக கண்ணால் பேச முடியுமா அல்லது காதால் பார்க்க முடியுமா அதனால புலன்கள் இன்பம் தூக்கிறதே அதைத்தான் ஐஸ்வர்யானுபவம் சொல்லுகிறோம் அடுத்து கைவல்யா அனுபவம் நான் ஆத்மா பெருமானுக்கு அடிமப்படாத ஆத்மா சுவதந்திரனான ஆத்மா பெருமான் நமக்கு புருஷார்த்தம் அல்ல அவர் கேட்டதை கொடுப்பவர் அவ்வளவே ஆனால் அடைய வேண்டியது ஆத்மானுபவம் என்ன நினைப்பவன் இரண்டாவது வகை மூணாவது வகை கொடுப்பவரும் அவரே அடைய வேண்டியதும் அவரையே அவர் ஆனந்தத்துக்காகவே இருக்க வேண்டும் அதுவே ஜீவாத்மாவுக்கு பெரும் பேரு பெருமகிழ்ச்சி ஜீவாத்மா கம்ப்ளீட்லி ஆப்சல்யூட்லி டிபெண்ட் ஆன் பரமாத்மா என்று பாரதந்திர ஞானம் இருக்க வேண்டும் நான் சுவந்திரன் நினைச்சுக்காமல் பகவானுக்கு பரதந்திரன் இதுதான் என்னுடைய தன்மைனு புரிந்து கொடுப்பேன்னா அப்ப பகவானை அடைந்து அனுபவித்தலேயே புருஷார்த்தமாகிறது அழ்வாளூர் பாசரத்திலே தெரிவிக்கிறார் எம் மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்த்து தலைசேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீகே அடி எனக்கு இதைத்தான் கொடுக்கணும் என்று பெருமானிடத்தில் வேண்டுகிறார் பகவான் முதல்ல வீடு தந்தோம் என்று சொல்றார் வீட்டு திறமும் செப்பம் வீடு கொடுத்தேன்னு பேசாதே எனக்கு வீட்டில் ஆசை இல்லை வீடு வேண்டாம் வைணவ மரபிலே வீடுன்னு சொன்னால் அது பெருவீடான வைகுந்தே குறிக்கும் உமக்கு வீடு தந்தோம் பெருவீடு தந்தோம் அப்படின்னு பெருமாள் சொல்றாருன்னா மோட்சம் கொடுக்கிறார்னு அர்த்தம் அந்த நினைத்துல தான் பகவானே ஆழ்வார் உமக்கு வீடு தந்தோம்னு சொன்னார் ஆனா ஆழ்வார் என்ன நினைச்சிருந்தாரோ ஒரு பெரிய பங்களாவ பெருமாள் கொடுத்தார் அப்ப ஐஸ்வர்யா அனுபவத்துல தள்ளி விட்டுடுற பெருமாள் அப்பப்ப பணத்தை ஓஹோன்னு குடுப்பர் அப்ப அந்த அனுபவத்திலேயே ஈடுபட்டு அவர் வழி வராம விலைக்கு போடுறமா பில்டர் பண்றதுக்காக வலை போட்டு வடிகட்டிடுவர் அழ்வார் பயந்து போயிட்டார் வீட்டு திறமும் செப்பம் நீ கொடுக்கும் வீடு எனக்கு வேண்டாம விட்டார் பெருமாள் புரிஞ்சு விட்டார் ஓ நாம ஏதோ ஐஸ்வர்யம் வீடு குடுத்தத்தழ்வார் நினைச்சிட்டு இருக்கார் போட்டுருக்கு நாம பெரிய வீடான மோசத்தை சொன்னோம்னு இவர் புரிஞ்சுக்காத போயிட்டார் பெருமாள் ஒரு வார்த்தையை கூட்டி சொன்னார் மாவீடு தந்தோம் அப்படின்னா பெரிய வீடுன்னு அர்த்தம் பெரிய வீடுன்னு சொன்னா வைகுண்டம் பொருள் குழம்பி இருக்க கூடாது மா வீடு சரி வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியும் திரும்ப ஆழ்வார் சொன்னார் மா வீட்டு திறமும் சப்பம் எனக்கு மாவீடும் வேண்டாம்னார் என் ஆழ்வார் என்ன தப்பா அப்படின்னு விட்டார்னா வீடுன்னு சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையில் ஆனந்தம் இவ்வுலக வாழ்க்கை அனுபவம் மாடுன்னு சொன்னான்த்மாவை அனுபவித்தல் இரண்டாவது வகை சொன்னே ஆத்மா ஆத்மாவையே இன்பம் சுழித்தல் ஆத்மாவை அனுபவித்தல் இது எப்போது நடக்கும் நாள் அவனுக்கு பிறப்பு இறப்பு மூப்பு இதுல ஆசைப்படும் திரும்ப உடலை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இருக்காது உடலை துறக்கிறான் சம்சாரத்தை துறக்கிறான் தனியா விரஜா நதி கரை ஓரம் வைகுந்தத்துக்கு முன்னாடி விரஜைன்னு ஒரு நதி ஓடுகிறது வைகுந்தத்துக்குள்ள போய் பெருமாள் அனுபவிக்க ஆனா நதிக்கரையோரமாக அமர்ந்து அஷரீரியாய் ஷரீரத் தொடர் இல்லாமல் தேகத்தின் தொடர்பே இல்லாமல் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருப்பார் அது இவ்வுலக வீட்டோட கம்பேர் பண்ணச்சே மாவீடு உயர்ந்த இன்பம் ஏன்னா பிறப்போ இறப்போ மூப்போ பாவமோ புண்ணமோ இல்லை அந்த விதத்துல சம்சாரத்தை விட அது வசதி தான் மாவீடு என்றால் ஓ கைவல்யா அனுபவம் ஆத்மாவையே அனுபவிச்சு பெருமாள் தரையென்றார் கொள் இருக்கு இதுக்கு போயிட்டோம்னா நாம எங்க பெருமாள் அனுபவிக்க போவோம் அதுவும் எனக்கு வேண்டாம் மா வீட்டு திறமும் செப்பம் மாவீடும் வேண்டாம் பெருமாள் யோசித்தார் மாவீடுன்னு நம்ம வைகுந்தத்தை தான் சொன்னோம் இவர் குழப்பம் தீர்ல போல் இருக்கு நம்மை அடையணுங்கிற இவருக்கு நன்னா புரிய வைக்கணுங்கிறதுக்காக வீடு கொடுத்தோம் அதை உலக இன்பம் நினைத்து மறுத்தீர் மாவீடு கொடுத்தோம் அதை ஆத்மாவையே அனுபவித்தல் என்று நினைத்து மறுத்தீர் இப்போது தெளிவா சொல்லுகிறோம் ீடு எம்மாவீடுனா பெருமான் தன்னுடைய மாவீடு ஆத்மா அனுபவம்ங்கிற மாவீடு அல்ல வைகுந்த அனுபவம்ங்கிற மாவீடு ஏன்னா பெருமானை அனுபவித்தல் தானே பகவத் லாபம் பகவதம் அதைத்தான் என்னோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை கொடுக்கிறோம் என்ன பெருமாள் சொன்னார் இப்ப இவர் மறுக்க கூடாது இல்லையா அப்ப வீடு தருவோம்னு சொன்னா மறு மாவீடு சொன்னா மறு தூட்டார் எம்மாவீடு என்னுடைய உயர்ந்த மாளிகையான வைகுந்தம் அதை கொடுக்கறேன்னு பெருமாள் சொல்றார் அழ்வார் ஏத்துக்கிறான்னா மறுக்கிறார் எம்மா வீட்டு திறமும் செப்பம் வைகுந்தத்தை கொடுக்கறது நமக்கு வேண்டாமுட்டார் பெருமாளுக்கு வியப்பு தாங்களே இனி இவருக்கு என்னதான் கொடுக்கிறது இப்போ இந்த லோகமும் வேண்டாமுட்டார் கைவல்யா அனுபவம் வேண்டாங்கிறார் என்னையும் வேண்டாங்கிறார் பின் அழ்விர் உமக்கு என்ன வேணும் என்னால் எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதகருப்பு தலைசேர் தொல்லை ஆச்சரியமா சொல்லிட்டார் அழ்வார் அப்படி எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உன்னுடைய செவந்திருக்கிற அழகிய திருவடி தாமரங்களை நம் தலையோடே பொறுத்துவாய் இது ஒண்ணுதான் உன்னிடக்கிற விண்ணப்பம் நின் செம் மாத பருப்பு தலை சேர்த்து ஒல்லை செம் சிவந்த மா பெருத்திருக்கிற பாத பற்பு பாத பத்மங்கள் அதை நின் செம்மா பாத தலை சேர்த்து ஒல்லை என் தலை அதுவும் சேர்ந்துடணும் பெருமாளுடைய திருவடி ஆழ்வாருடைய தலை கொக்குவாயும் படுகண்ணையும் போல சேர்ந்திருக்க வேண்டும் இப்படித்தான் விபீஷணனுக்கு கொடுத்தீர் இப்படித்தான் பரதனுக்கு கொடுத்தீர் பரதன் சித்திர கூடத்தை வந்தான் ராமனிடத்தில் ராஜ்யத்தை சமர்ப்பித்தான் திரும்ப நாட்டுக்கு எழுந்திரட வேண்டும் விண்ணப்பித்தான் ராமன் மறுத்தார் பாதுகைகளை கொடுத்து சத சிரசி கிருத்தாது பாதுகே பரதான் நந்தி கிராமத்துக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டார் அப்ப பரதனுக்கு பாதுகாப்பதான பண்ணினார் திருமானுடைய திருவடிகளேதான் பரதனுடைய தலையல் அழுந்தி இருந்தது அதுதான் மிகச் சிறந்த அப்ப புருஷார்த்தம் எதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும் வீடு புருஷார்த்தமா அல்ல விருப்பம் மா வீடு கைவல்யம் புருஷார்த்தமா அல்ல விருப்பம் இல்லை எம்மாவீடு வைகுந்தமே புருஷார்த்தமா அதுவும் என் ஆனந்தத்துக்காக விருப்பம் இல்லை உன் திருவடிகளை நம் தலையால் தாங்குவது ஒன்றிலேயே விருப்பம் பக்தர்கள் இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும் நமக்கு தர்மம் தர்மம்னு சொன்னா பெருமானே தர்மம் நமக்கு இலக்குன்னு சொன்னா பெருமானே இலக்கு நாம் தொண்டு புரிய வேணும் என்னால் பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்குமே தொண்டு புரிய வேண்டும் எடைப்பட்ட காலத்துல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அதுக்குறதுக்காக இங்க இருக்கிறதே இலக்கா வச்சிருந்து பெருமான சைடுல ஒதுக்கி விடுறதுக்கு செய்ய முடியாது அவர் தான் பிரதானம் அவனுடைய திருப்தி தான் முக்கியம் அவருடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் மற்றபடிக்கு நம்ம எட்டத்தின்னா திட்டம் எங்கேயுமே அலைய ஒரே இலக்கு பகவானுடைய பாத பத்மங்கள் அதனாலதான் அழிவார்ப்ப செம்மா பாகபருப்பு தலைசேர் தொல்லை இதை போல நான் ஓடிப்போய் ஒத்து இருக்க திருவடியெல்லாம் கொடுத்ததில்லை அழுவீர் நீரனமோ திடீர்னு கேட்கிறீரே இதை போல் நான் செய்த விடும் உண்டா என்று திருமான் கேட்டார் கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீகே அடியனுடைய பிரார்த்தனை இதுதான் கைமா துன்பம் கஜேந்திரனுக்கு துன்பத்தை போக்கி விட்டாய் ஓடி சென்று உன் திருவடிகளை கொடுத்தாய் அவனுக்கே கா வேது கொடுத்தாய் அவன் பறி தாமரவலர்களை உன் தாமரை அடிகளிலே கொண்டாய் இதத்தான் நானும் கேட்கிறேன் வே போல விபீஷணன் கேட்டான் திருப்புல்லானி ராமேஸ்வர கழக்கு வந்து ராமா நின் திருவடிகளே சரணம்னு வீழ்ந்தான் ராமன் அவனுக்கு லங்கா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் அப்ப விபீஷன் கேட்டான் இதை வேண்டி நான் வரலராமா நான் உன்னத்தான் வேண்டி வந்தேன் சித்திர பரதன் நாட்ட சமர்ப்பித்த உன் திருவடி தாமர்களை அவன் தரையில் வைத்தாய் அதே போல் ராமா உன் திருவடிகளை என் தலையால தாங்கவணுங்கிற ஆசையில தான் வந்தேன் அதை கொடுக்கறது தானா கூடு வணங்கி நிற்க ராமனும் தன் திருவடிகளை அவன் தலையோட சேர்த்தான் என்று ராமாயண கேள்விப்படுகிறோம் அப்ப எல்லாருக்கும் எது புருஷார்த்தமா இருக்குப்போ உலக இன்பம் ஆத்மாவின் இன்பம் அல்ல ஜீவாத்மா சேர்ந்து இன்பப்படுகிறதே அதுவே புருஷார்த்தம் அந்த புருஷார்த்தம் ஒண்ணுதான் இலக்கு என்பதை தெழுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா சுலபத்துல மனசுல இது ஏறுடவே ஏறுடாது அதுக்கு நிறைய தடங்கல்கள் பாதிப்புகள் வந்துண்டே இருக்கும் ஆனா உங்க எல்லாரிடத்திலையும் ஒரே வேண்டுகோள் என்னன்னால் இத விட்டு மக்கள் எதன் வழி நாம போனாலும் அது ரொம்ப ஷார்ப் லிவ் அது ரொம்ப டெம்பரரியா தான் இருக்கும் அது பர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கவே இருக்காது பர்மனண்டா இருக்க முடியும்னா பகவான் ஒருத்தரே அவர் திருவடிகள் மட்டுமே அதில் பக்தி ஒன்று தான் நமக்கு சிறந்த வழி ஆகிறதே தவிர மற்றவையாகா அதத்தான் கிழிய ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார் புருஷார்த்தம் என்னதுன்னு வரையறுத்துக்கொள் கண்டபடிக்கு கண்களை மேய விடாதே புத்திய மேய விடாதே இருக்கும் நாட்கள் கொஞ்சம் எனர்ஜியோ ரிசோர்ஸோ கொஞ்சம் பண்ண விடாதே புருஷார்த்தத்தை தெரிஞ்சு இலக்கோட இருப்பாள் என்று கீழ்நாள் பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது யதா சக்தி சிகிர்ஷந்தி யதாசக்தி நிஞ்சித் அவமன்யந்தே நாகா பண்டித புத்தையா மனிதர்கள் பண்டிதர்கள் என்று கொண்டாடப்படுகிறார்கள் யாரெல்லாம் நமக்கு எவ்வளவு சக்தி உள்ளதோ ஆர்டர் உள்ளதோ அது வரைக்கும் ஆசைப்படணும் எனக்கு என்னது முடியுங்க அவ்வளவுதான் ஆசைப்படணும் நான் யாரோ நினைச்சு எத்தையும் ஆசைப்படக்கூடாது அப்படி சொல்லிட்டா தப்பிப்படுவோம் அப்ப என்னுடைய திறன் எதோ எனக்கு சக்தி ஏதோ அதுக்கு தகுந்தா போலே ஆசைப்படுபவன் ஆய் யசாசக்தி செருவத்தே நமக்கு எது திறமை உண்டோ அதை செய்பவனாய் எனக்கு மலையேற தெரியாதுன்னா வேணும்னு நாலு பேரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது தான் மலையேறி காட்டக்கூடாது கடாலும் கேழ்வு இருந்தால் கைகால் உடஞ்சு அப்புறம் மூணு மாசம் படுத்துட்டு எனக்கு எது திறமை இருக்கோ அது தான் விருப்பப்படணும் எனக்கு என்ன திறமை இருக்கோ அது செயலாட்சி விட வேண்டும் நமக்கு இல்லாததை ஆசைப்படுறதும் கூடாது முடியாத்தத்தை செய்து பார்க்கறதும் கூடாது நக்சித் அவமன்னே சின்ன விஷயமா இருந்தா கூட அதை அவமதிக்கவே கூடாது பல பேர் பெருசா வரா இல்ல பெரிய பொருளா இருக்கு நிறைய பணமா இருக்கு டொனேஷனே கேட்க போறோம் ஏதோ கோவில் திருப்பணி பண்ணணும் லட்ச ரூபா கொடுத்தா கொஞ்சம் அவள் ஒரு மாதிரி நடத்துறோம் அது ஒருத்தர் பத்து ரூபாய் என்னால முடிஞ்சது பத்து ரூபாய் வச்சுங்க அப்படின்னு சொன்னா அவமரியாதை படிச்சுடுற முடியும் இருக்கட்டும் அப்புறம் வாங்கிக்கிறோம் இதை குடுக்கிறதுக்கு உங்ககிட்ட இப்படின்னா சொல்ல போனால் அந்த சின்னதை அவமானப்படுத்தினதாக பெருமானுக்கு முன்பே லட்சமோ பத்து ரூபாயோ வேறுபாடு கிடையாது அவர் அனைத்தையும் சமமாத்தான் நினைக்கிறார் ஆனா அவர் எதை எதிர்பார்க்கிறார் பத்து கொடுத்தவன் பின்னாடி இருக்கிற உள்ளம் லட்சம் கொடுத்தவனுடைய பின்னாடி இருக்கிற உள்ளம் அது சின்ன கார்களையா தூய்மையா இருக்கா பெரிய உள்ளமா இருக்கா அதனால மனம் எப்படி இருக்கிறதுன்னு பகவான் பார்க்கறச்சே நாம போய் அது சின்னது பெருசுன்னு வித்தியாசப்படுத்திடவே கூடாது ஒரு சிறு துரும்பா இருந்தாலும் பல்லுக்குத்த உதவும் சொல்லறீங்க ஒரு போல்ட்டு நட்டு தப்பா படுத்தினா கார் ஆக்சிடென்ட்டே ஆயிடும் ஒரு சின்ன மீட்டர் ஒழுங்கா காட்டில ஆகாய விதமான கீழேயே உழுந்துடுறது இப்படி எந்த சின்னதா இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கும் இல்லையோ அப்படின்னு சக்தி அதுவரைக்கும் விருப்பப்பட்டு நமக்கு என்ன சக்தியோ அதுவரைக்கும் செயலாற்றி சிறியதாக இருந்தாலும் அதையும் அவமதிக்காமல் ஆறு இருக்கிறானோ அவனைத்தான் பண்டிதன் கொண்டாடுகிறோம் அல்வா ரொம்ப ஆச்சரியமா பாஷரத்தில் சாதிக்கிறார் கண்ணன் தவழ தொடங்கினான் ஆகாயத்தில் அம்புலி மாமா சந்திரன் நிலவ அப்படி இப்படி போயிட்டு இருக்கார் யசோத குழந்தைக்கு நகர்ந்துட்டே இருக்கார் யசோதை கோவம் வந்துருச்சு நின்முகம் கண் உணவாக நீ இங்கே நோக்கிப்போ சந்திரனே உன் முகத்துல கண் இருக்கிறது உண்மையா இருந்தா கண்ணன் தவள அழக பாக்க வேண்டாமா அழகா தன்முகத்தை சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புதி அழைகின்றான் என்னுடைய மகன் கோவிந்தன் எவ்வளவு புழுதி அடைஞ்சின் வரார் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே ரசிக்காம உன் முகத்துல கண்ணிருக்கா அப்படின்னு சந்திரனை பார்த்து யசோத கோவிசின்றா சந்திரன் திரும்ப கேட்டார் என்ன சின்ன பாலகன் சிறு பிள்ளை இவன் தவழுவனா நான் எவ்வளவு பெரிய தேவன் நான் போய் நின்று பாக்கணுமா அப்படின்னு கோவிச்சுங்க யசோத திரும்ப சொன்னார் சிறுமையின் வார்த்தகன்னை மாவலியடை சென்னுகள் பாலகன் பரிபவம் செய்யே இவன் சின்னவன் சின்னவன் பரிகாசம் பண்ணாதே இந்த சின்னது என்ன பாடு படுத்திட்டு மகாபலி சக்கரவர்த்தி நடக்கிற கள் புள்ளமான வாமனமூர்த்தியா போயி மூணடி அந்த சின்னத்தாலால் அளந்து வாங்கிண்டு உலகத்தையே திருவிக்கிரமனாக தாவி அளந்து மகாபலி இழந்தே போனான் அந்த புள்ளதாயங்க படுத்து சின்னதுன்னு கேலி பண்ணாதே சிறுமை இருக்குன்னு ஆரையும் கேலியே பண்ணாதே யாராலும் உபயோகம் உண்டு எந்த சின்னதும் பயன்படும் அப்படிங்கிற புத்தி நமக்கு இருக்க வேணுங்கிறது இந்த ஸ்லோகத்தின் பொருள் மேலும் விளக்கத்தை அடுத்த நாள் சொல்லுகிறேன்